இந்த உணவே மருந்து மருந்தே உணவுன்னு நம்ம முன்னோர்கள் பேசியிருக்கிறாங்க உணவு எப்படி மருந்தாக போவோம் இப்போ நம்ம மருந்து நிச்சயமாக மருந்துன்னு ஒன்று தேவைப்படுது இல்லையா உடம்பு சரியில்லைன்னா மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படி இருந்தால்தான் உடம்பு நல்லா போகுது மருந்து இல்லாமல் எப்படி உடம்பு நல்லா போகும் காய்ச்சல் வருது காய்ச்சல் வந்துன்னா மருந்து சாப்பிட்டால் நல்லா போகும் ஒரு கேன்சர் வருது அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அதாவது அதுக்கு மருத்துவம்னு ஒன்று தான் உடம்பு நல்லா போகும் ஆனால் உணவே மருந்தாக போயிரும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்களே அப்போ சாப்பிட்டாலே எப்படி நோய் இல்லாமல் போயிருமா அதுவே மருந்தாக போயிடுமா அப்புறம் ஏன் இப்போ வந்து மருந்தாக போக மாட்டேங்குது இப்பவும் சாப்பிட்றோம் இல்லை அப்பயும் தான் சாப்பிட்டாங்க இப்போயும் தான் சாப்பிட்றோம் ஆனால் இப்போ மருந்தாகவே போக மாட்டேங்கிது என்ன பிரச்சனைனா உணவு வந்து மருத்துவ பண்புகளோடு இருந்தது மருந்துங்கிற ஒன்று தனியாகவே இல்லை ரொம்ப அழகாக திருவள்ளுவன் சொல்லியிருப்பான் மருந்தானே வேண்டாவாம் அக்கைக்கு மருந்துன்னு ஒன்று உடம்புக்கு வேணாவே வேணாண்டான்டான் மருந்துன்னு பத்து குரல் எழுதுன திருவள்ளுவன் ஒரு தலைவலிக்கும் மருந்து சொல்ல கால்வழிக்கும் மருந்து சொல்ல வைத்த மருந்து சொல்ல மருந்துன்னு ஒன்றும் சொல்லவே இல்லை எது தான் மருந்துன்னா சாப்பிட்ற சாப்பாடு தான் மருந்து சாப்பிட்ற முறையில் தான் மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான் சாப்பாடே மருந்துன்னா எப்படி சாப்பாடு மருந்தாக போகும் அப்படின்னா அதுக்கு முன்னே தயாரிக்கப்பட்ட உணவு கிட்டத்தட்ட அனைத்து விதமான மருத்துவ பண்புகளோடு இருந்து மருந்துன்னு சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா உடலை சீராக்குகின்ற ஒரு பொருள் இப்போ உடம்பு வந்து தார்மாராக இருக்குது கொதிக்குது ஜொரனாக காய்ச்சல் அதிகம் உடம்பு வந்து வெப்பம் அந்த வெப்பத்தை தனித்து இயல்பான நிலையில் கொண்டு வந்து நிறுத்தணும் மரு அதுதான் மருந்துன்னு சொல்கிறோம் இல்லையா ஜல்லி கண்டுருச்சு உடம்பு ரொம்ப குளிர்ச்சி ஆகிடுச்சி வெப்பத்தை இழந்துட்டு அப்போ திருப்பி வெப்பத்தை தூக்கி நிறுத்தணும் அவன் வயிற்றில் வெப்பம் வந்துருச்சு அலுசர்னு சொல்கிறோம் அதை வந்து சரி சீரமைக்கணும் அதேமாதிரி ஒரு புண்ணு வந்துருச்சு புண்ணு ஆற்றணும் அப்போ உடலில் உள்ள சமச்சீரான நிலையை எது சமப்படுத்துதோ தட்ப நிலையை எது சமப்படுத்துதோ எது உள்ளுறுப்புகளின் நிலையை சரியாக பராமரிக்குதோ அதை தான் மருந்துன்னு மருந்துங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது மருந்து என்ன செய்யணும்னா உடம்போட உள்ளுறுப்புகள் எது எது எப்படி எப்படி இருக்கணுமோ அதாவது அப்படி அப்படியே வச்சுக்கணும் அதுக்கு பேர் தான் மருந்து சரியா இது மருந்துக்கான அர்த்தம் இந்த மாதிரி பண்புகளுடைய ஒரு பொருளை நம்ம முன்னோர்கள் உணவாகவே தயாரிச்சாங்க இந்த இடம் புரியணும் நம்மளுக்கு இப்போ எல்லாருமே சொல்லிகிட்ருக்கோம் தமிழ் தெரிஞ்ச எல்லாேருமே தான் சொல்லிட்டு இருக்காங்க உணவே மருந்து மருந்தே உணவு உணவே மருந்து ஆனால் உணவே தான் சாப்பிட்ருக்கான் அப்புறம் ஏண்டா மருந்து மாதிரி அது வேலை செய்யல மறுபடியும் மருந்துன்னு ஒன்று சாப்பிட்றோமேனு கேட்டால் சொல்ல தெரியல ஏன்னு கேட்டால் அந்த மாதிரி பண்புகளோடு தயாரிக்கப்பட்ட உணவு இப்போ தயாரிக்கப்படுறதே இல்லை ஒரு பொது கருத்தாக சொல்கிற பாருங்கள் நம்ம உடம்புல எழுபது சதவீதம் தான் இந்த தண்ணீர் தண்ணீராகவே இருக்குமான்னா உடம்புல தண்ணீராகவே இருக்குமான்னா இருக்காது ஒவ்வொரு நாளும் இந்த தண்ணீர் வந்து புதுப்பிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும் உதாரணத்துக்கு ஒரு சொல்கிற பாருங்க இப்போது நம்ம ஒரு தாகம் எடுக்குது தண்ணி குடிக்கிறோம் ஒரு ஒரு அரை லிட்டர் தண்ணி குடிக்கிறோம் ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கிறோம் வயிற்றில் ஊற்றிப்போம் இல்லையா வாயை திறந்து வாய் வழியாக வயிற்றில் ஊற்றிப்போம் தண்ணியை உள்ளே ஊற்றிக்கிறோம் தண்ணி உடம்பு நீர் கொள்ளுது இல்லையா நீரை உள்ளே தானே ஊற்றிக்கிறோம் ஆனால் நீர் கொள்ளுதுன்னு நம்ம சொல்லுவோமா தாங்கம் எடுத்து தண்ணி குடிக்கிறோம் போவோம் ஒரு தும்மல் நீர் கொள்ளுதும் போது என்னோட உண்மையிலே ரெண்டு லிட்டரு தண்ணி அரை லிட்டர் தண்ணி ஒரு லிட்டர் தண்ணியாக உள்ளே ஊற்றிக்கிறோம் உள்ளே நீர் கொள்ளுது அப்போ வந்து நீர் கொள்ளுதுன்னு நம்ம சொல்கிறது இல்லை ஆனால் ஒரு தும்மல் நீர் கொள்ளுதுன்னு சொல்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வயிற்றில் போகிற தண்ணீர் அற்புதமாக பிரிஞ்சிரும் உடம்புக்கு தேவையான தண்ணீரை உடம்பு எடுக்கும் மிச்சம் தேவையில்லாத தண்ணீரை வெளியேற்றிடும் தண்ணீர்லேருந்து எந்தெந்த பொருளெல்லாம் அது எடுக்கணுமோ எடுத்துக்கணும் எந்தெந்த பொருளெலாம் வடிகட்டணுமோ வடிகட்டணும் அப்போ தேவையுள்ளது தேவையில்லுதுன்னு அழகாக பிரித்து எடுத்துரும் வயிற்றுக்கு போனால் அந்த தண்ணீர் வந்து மருந்தாக போகுது உடம்பை காப்பாற்றுற பொருளாக மாறுது ஆனால் தும்மல் போட்டால் அடுத்தது மூக்கால் தண்ணி ஊற்றுது கண்ணால் தண்ணி ஊற்றுது காய்ச்சல் வருது சளி பிடிக்குது அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒன்று வருது அப்போ நீர் வந்து எங்கே போகணுமோ அங்கே போனால் அது வந்து மருந்து மாதிரி மாறுது நீர் எங்கே போகக்கூடாதோ அங்கே போனால் அது நோயாக மாறுது இந்த நீரே ஒரு இடத்துல தேங்குச்சின்னா தப்பு இப்போ தண்ணி வந்து ஒரு இடத்துல தேங்குச்சின்னா சாக்கடை தண்ணி அதில் உள்ள கழிவுகள்லாம் உருவாயிடும் கழிவுகள் உருவாயிரும் அதில் வந்து பூச்சிப் புழுக்கள் உருவாயிரும் அப்போ வந்து அது கெட்ட நீராக மாறிவிடும் தூய்மையான நீர் எது தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் தூய்மையான நீர் வந்து நம்ம மழை நீர் தான் பூமியை பொறுத்தளவு மழை நீரை விட தூய நீரே கிடையாது அப்போ இந்த நீர் வந்து ஒவ்வொரு நாளும் எரிக்கப்பட்டு நீராவியாக மாற்றப்பட்டு மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டதுனால்தான் அது தூய நீர் அதுதான் குற்றமற்ற நீரும் கூட இந்த மாதிரி உடம்பில் உள்ள நீர் ஒவ்வொரு நாளும் தூய்மைப்படுத்தப்படணும் ரீசைக்கிளிங்னு சொல்கிறோம் அது மறு சுழற்சி அந்த மாதிரி செய்யப்பட்டாதான் அந்த நீர் தன்னுடைய தூய்மை கெட்டு போகாமலே இருக்கும் இதற்காகவே மிகப்பெரிய அளவில் நீரை தூய்மைப்படுத்துவதற்காக ஒரு பொருளை கண்டுபிடிச்சாங்க அதோடு இல்லாமல் இந்த வெப்பம் இருக்கு பாருங்கள் உடம்புல இந்த வெப்பம் வந்து வெப்பமே உடம்புல இப்போ நம்ம செத்து போய்டோனா உடம்பு சில்ட்டு போய்டும் சிலிட்டு போயிடுன்னு தானே அதுக்கப்புறம் சூடே இருக்காது உடம்புல பேசும்போது கூட கேட்கும் உடம்பு கறியில சூடு சொல்கிறார் கல்யாணம் கேப்போம் சூடுங்கிறது உடம்புல இருக்கணும் ஒரு வெப்பம் இல்லைன்னா உடம்புல உள்ள அந்த நார்மல் ஹீட்டுங்கிறது இறந்துச்சுன்னா உடம்புக்கு நோய் அதிகரித்தாலும் நோய்தான் இந்த வெப்பம் அதிகமாக போனாலும் நோய் குறைச்சலாக போனாலும் நோய் இந்த வெப்பம் உடம்புல வந்து நார்மலான ஹீட் உடம்புல இருக்கும்போதே சில உள்ளூருப்புகளில் மட்டும் பார்த்திங்கன்னா வெப்பம் அதிகமாக போயிடும் உதாரணத்தில் மூலத்தில் குடலில் வந்து வெப்பம் தங்கிச்சின்னா மூலத்தில் வெப்பம் தங்கிச்சின்னா மூளை சூடுன்னு சொல்லுவோம் நல்லா இருக்கிற பேஷண்ட் உடம்புல நார்மலான ஹீட் இருக்கும் மூலத்தில் மட்டும் வெப்பம் தங்கி மூளை சூடும்போம் வயிற்றில் வெப்பம் தங்கிச்சின்னா அல்சரும்போம் உடம்பு பூரா வெப்பம் சேர்ந்து த ஸ்டோர் ஆகிட்டுனா காய்ச்சல்னு சொல்லுவோம் மூளையில் வெப்பம் தங்கிச்சின்னா மூளை காய்ச்சல் போம் உயிரணுக்களில் வெப்பம் தங்கிச்சின்னா வெட்டம் சூடுபோம் அப்போ வெப்பம் தனித்தனியாகவும் சில உள்ளூர் புகழில் தங்கிடும் எங்கெல்லாம் வெப்பம் தேங்குதோ அதுவே கழிவாக மாறிடும் நீர் தேங்கி நின்னாலும் தப்பு ஒவ்வொரு நாளும் நீரும் தூய்மைப்படுத்தணும் வெப்பமும் இயக்க வடிவமாகவே இருக்கணும் ஒரு இடத்துல தேங்கக்கூடாது வெப்பம் தேங்குச்சின்னா அதுவே நோய் வெப்பம் இல்லாட்டி போனாலும் நோய் மிகினும் குறையணும் நோய் எல்லாமே அப்போ இதை ஒழுங்கான முறையில் வடிவமைக்கணும் தேவையில்லாமல் தண்ணி இருக்கூடாது தேவையில்லாமல் வெப்பமும் இருக்கூடாது அதே சமயம் வெப்பம் தேவைன்னா வெப்பம் வரணும் தண்ணி அதிகமாக இருந்தால் தண்ணியை வெளியேற்றணும் தண்ணி பற்றினா என்ன செய்யணும் ஈரத்தை உள்வாங்கணும் இது மாதிரி ஒரு பொருளை கண்டுபிடிச்சி உடம்புக்கு வச்சா மருந்து தானே அப்படின்னு பார்த்தாங்க அந்த மாதிரி ஒரு பொருளை கண்டுபிடிச்சாங்க அதுக்கு தான் பேர் நெல்ன்னு பேர் இதை தான் நம்ம நம்ம உணவுப் பொருள் முக்கியமான உணவுப் பொருள் தமிழில் என்னான்னு கேட்டிங்கன்னா அரிசின்னு தான் சொல்லுவோம் இல்லையா கம்பு சொல்லுவோமா எங்கள் முக்கியமான உணவு கம்புங்கன்னு சொல்லுவோமா நாங்கள் நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுறோம் வெஜிடபிள்ஸ் தான் எங்கள் உணவுன்னு சொல்லுவோமா மு முக்கியமான உணவுப் பொருள் எதுனா அரிசி இந்த அரிசி தான் என்ன செய்யுது கிட்டத்தட்ட ஒரு கிலோ அரிசி உற்பத்தி பண்ணுறதுக்கு பல்வேறு விதமான ஆய்வுகள் பல்வேறு விதமான நிலைகள் எடுக்கப்பட்டது தண்ணி இல்லாமல் ஒரு இடத்துல நல்ல விளைவிச்சு பார்த்தாங்க அதிகமாக தண்ணியை நிறுத்தி விளைவிச்சு பார்த்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு விளைய வச்ச பார்த்தாங்க இப்படி பல்வேறு நிலைகளில் பல்வேறு ஆய்வுகளில் பல்வேறு முடிவுகள் வந்தது எ ஒன்று வந்து இரநூறு லிட்ரு இன்னொன்று எண்ணூறு லிட்ரு இன்னொன்று ஆயிரத்தி இரநூறு லிட்ரு ரெண்டாயிரத்தி சொச்ச லிட்ரு ஒரு கிலோ அரிசியை உற்பத்தி பண்ண பல்வேறு நிலைகளில் எடுக்கப்பட்ட ஆய்வு முடிவுகள் இது இந்த மாதிரி மிகப்பெரிய அளவில் பூமியில் நீரை நிறுத்தி உற்பத்தி பண்ணுற ஒரே ஒரு பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா தான் தேக்க ஒரு மூணு அடி வாயிரம் தண்ணியை நிறுத்திங்கன்னா செத்துடும் ஒரு வருஷத்துக்கு தென்னை மரத்தில் நிறுத்தினாலும் ஆறடி வயரம் தண்ணி நின்னாலும் அது உள்ளேருந்து ஏறிச்சி வள்ளியில் வந்து விளையிற ஒரே ஒரு தானியம் நெல் தான் தொல்காப்பியமே என்ன சொல்லுதுன்னா நெல்லெனப்படுவது நீருடைய நிலைமை அப்படின்னு சொல்லுது இந்த நெல் என்ன பண்ணுதுன்னா தண்ணீரும் நெல் மண்ணும் எங்கே ஒன்று சேருதோ அந்த இடத்துக்கு பிறகுதான் நெல்ங்குது ரெண்டும் ஒன்றும் சேர்ந்தால் இந்த நெல் பயிர் நடும்போது என்ன செய்யும் ரொம்ப சூடானால் என்ன செய்வோம் நம்ம தண்ணியை மட்டும் தள்ளை ஊற்றிப்போம் குளிர்ச்சிக்காக இந்த அதிகமான வெப்பம் வரும்போது என்ன செய்யுது நெல் வந்து குளிர்ச்சியை எடுத்துக்குது மிக அதிகமான குளிர் கடும்ளிர் வரும்போது என்ன செய்யுது சூரியங்கிட்ட இருந்து வெப்பத்தை எடுத்துக்குது இந்த நீரை மிகப்பெரியால் உள்ள நீரை நீராவியா மாத்தி வெளியேற்றிக்கிட்டே இருக்கிற வேலை செய்யும் நம்ம உடம்புல எழுபது சதவீதம் தண்ணீர் மிகப்பெரியால் பூமியில நீரை ஆவியாக்கி உற்பத்தி செய்யப்படுகிற ஒரே ஒரு உணவு தானியும் அரிசி மட்டும்தான் இப்ப நம்ம சாப்பிடுறது அதனாலதான் அப்ப உணவே மருந்து மருந்தே உணவு தன்னாங்க அந்த மாதிரி தயாரிக்கப்படுகிற அரிசி இருக்கு பாருங்க அதுதான் மருந்தாகவே போக முடியும் மிகப்பெரிய அளவுல நீரை நீராவியாக்கி அந்த மழைக்காலங்களில் மிகப்பெரிய அளவுல நீர் நிறுத்தி விளையப்படுகின்ற அந்த சம்பா அரிசின்னு நம்ம அதுதான் நீர் வரப்பு நீர் நிறுத்தி உற்பத்தி செய்யப்படுகின்ற அரிசி இருக்கு பாருங்கள் அதுதான் மருந்தாகவே போகும் சரிங்களா அவ்வளோ நீரை அது ஒவ்வொரு நாளும் நம்ம உடம்புல இருக்கிற எழுபது நீர் வந்து மறு சுழற்சி அதுக்காகவே நெல்லுங்கிற ஒரு பொருளை கண்டுபிடிச்சாங்க அந்த மாதிரி தயாரிக்கப்படுகிற அரிசி தான் உங்களுக்கு வந்து மருந்தாகவும் போகும் உணவாகவும் போகும் இப்போ நம்ம அரிசி சாப்பிட்டாலே ஆபத்துங்கிற இடத்துல இருக்கும் காரணம் என்னென்னா அந்த மாதிரி அரிசியே இல்லை இப்போ நம்ம கோழி முட்டை மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டுருக்கோம் அரிசி மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டுருக்குறோம் நிறைய விஷயங்கள் அது மாதிரியே செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் இதனால தான் அது மருந்தாகவே போகிறதில்ல இப்போவும் ஆர்கானிக் ரைஸ்ன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆர்கானிக் ரைஸ் இல்லை ஆர்கானிக் ரைஸுங்கிறது பூச்சி மருந்து போடாமல் உரம் அடிக்காமல் போட்டால் ஆர்கானிக்கிறாங்க அல்லது இயற்கையாக கிடைக்கிற மாட்டு சாணம் குப்பை இதெல்லாம் போட்டால் ஆர்கானிக்கிறாங்க இல்லை அதாவது வரப்பு மறைய நீர் நிறுத்தி உற்பத்தி செய்யப்படுகின்ற தூய மா காற்று தூய நீர் தூய மண்ணில் உற்பத்தி செய்யப்படுகின்ற நெல் இருக்குது பாருங்கள் அரிசி அதுதான் தூய்மையான அரிசி அதுதான் முழுமையான மருந்தாக வேலை செய்யும் அது அதனால தான் உணவே மருந்துன்னு சொன்னாங்க அந்த மாதிரி நம்ம எப்போ தயாரித்து சாப்பிட்டாலும் நிச்சயமாக நோய்கள் நீங்கும் அப்படிங்கிறத நம்முடைய முன்னோர்கள் அதுதான் வெப்பத்தையும் சரியான விகிதத்தில் உடம்புல உள்ளூருக்கு உள்ளிருந்து கடத்தும் நீரையும் போதுமான அளவு உள்ளிருந்து கடத்தும் சரிங்களா நன்றி வணக்கம்